அன்பு நேயர்களுக்கு வணக்கம் நற்றினையின் நாளும் ஒரு விதை நிகழ்ச்சியின் பதிவிற்காக விருதுநகரிலிருந்து சாமி குருஷேழாம் நாள் போர் முடிந்த இரவு பாசறைகளை பார்வையிட்டவாறே நாளைய நிகழ்வுகளை பற்றி பேசிக்கொண்டே வந்த தருமனும் பீமனும் சற்று தொலைவில் தெரிந்த கிருஷ்ணரின் கூடாரத்தில் விளக்கறிவது கண்டு வியப்புற்றனர் எப்போதும் எல்லோருக்கும் முன்பு அடுத்த கட்ட போர் நிகழ்வுகளை ஆலோசிக்கும் கிருஷ்ணர் இன்று இதுவரை அது பற்றி எதுவும் பேசவில்லை என்பதும் ஒருபுறம் கலக்கமாகவே இருந்தது தருமனுக்கு உள்ளே வரலாமா உத்தரவு பின்பு கிருஷ்ணரின் கூடாரத்துக்குள் நுழைந்தனர் இருவரும் வாருங்கள் என்ற கிருஷ்ணனின் குரலில் வழக்கமாக இருக்கும் உற்சாகம் சற்றே குறைவாக இருப்பது தெரிந்தது தருமனுக்கு நாளைய போர் நிகழ்வுகளை பற்றி கேட்டுச் செல்லலாம் என வந்தோம் கிருஷ்ணா என்றான் தர்மன் நாளை பதினெட்டாம் நாள் போர் இதுவே குருஷேத்திரத்தில் இறுதி நாளாக இருக்கும் என எண்ணுகிறேன் நான் என எடுத்தார் கிருஷ்ணர் இறுதி நாள் என்பதில் எந்த ஐயமுமில்லை துரியோதனனுக்கும் அவனது மொத்த படைக்கும் நாளை இறுதி நாள் பாஞ்சாலியின் சபதம் நிறைவேறப் போகும் நாள் என பல்கடித்தான் பீமன் நாளை நாம் படைக்கு யார் தலைமை வகிக்கப் போகிறீர்கள் என்று கேட்ட கிருஷ்ணரை வியப்புடன் பார்த்தான் தர்மன் யாரா அதை நீதானே முடிவு செய்ய வேண்டுமென்றான் தர்மன் அர்ஜுனனின் பங்கு இப்போரில் கர்ணனனை கொன்றதோடு முடிந்து விட்டது நகுலனும் சகாதேவனும் நாளைய போருக்கு சரிவரமாட்டார்கள் அண்ணன் தர்மர் செல்லும் அளவுக்கு அத்தனை அவசியமில்லை எனவே துரியோதனனை அளிக்க நானே தலைமையேற்கலாம் என்று நினைக்கிறேன் கிருஷ்ணா என்றான் பீமன் தாராளமாக அதில் தவறு ஏதுமில்லை அதற்கு முன் நகுலனும் சகாதேவனும் நாளை தலைமையேற்க வேண்டாம் என்பதற்கான காரணம் எனக்கு தெரிந்தாக வேண்டும் என்று கேட்டார் கிருஷ்ணர் விஷயமறியாதவன் போல பேசுகிறாய கிருஷ்ணா நாளை துரியோதன படைக்கு தலைமையேற்க இருப்பது சல்லியர் அது தெரியாத அவனுக்கு நகுலனும் சகாதேவனும் அவரது மர்மகன்களாயிட்டே அவர்களது கையால் அவர் அழிய வேண்டாம் என்பதனால்தான் நான் சொல்லுகிறேன் என்றான் பீமன் ஏன் உனக்கும் மாமன் முறைதானே சல்லியர் என்று கேட்டார் கிருஷ்ணர் இருக்கலாம் எதிரிப்படையில் நிற்கும் எவரையும் நான் உறவாக கொள்வதில்லை அதுமின்றி பீஷ்மர் கர்ணன் துரோணர் போன்ற பெரு வீரர்களை எல்லாம் வென்றளித்த நமக்கு சல்லியர் எம்மாத்திரம் எனவேதான் அண்ணன் தர்மருக்கு அந்த வாய்ப்பினை தராமல் நானே தலைமையேற்கு நினைக்கிறேன் போர் தொடங்கிய சில நாளிகைகளிலே சல்லியரை அப்புறப்படுத்திவிட்டு துரியோதனை தொட எண்ணம் அவனை கொல்வது மட்டுமே எனது லட்சியம் என்பதனை நீயும் அறிவாய் கிருஷ்ணா என்றான் பீமன் வெகு வேகமாக அப்படியா உன் வீரத்தின் மீது நம்பிக்கை வைப்பது உனக்கு நல்லது அதே சமயம் எதிரியின் வீரத்தை குறைத்து மதிப்பிடுவது உனக்கு நல்லது அல்ல பீமா என்றார் கிருஷ்ணர் புரியவில்லை கண்ணா சல்லியர் அவ்வளவு பலசாலியா வேண்டுமென்றே எழுச்சியோடு கேட்ட பீமனை பொன்சிரிப்போடு பார்த்தார் கிருஷ்ணர் நீயும் அர்ஜுனனும் ஒன்றாக இருந்தாலும் கூட சல்லியரை வெல்வது கடினமே பீமா என்ற கிருஷ்ணனின் வார்த்தைகளை கேட்ட பீமன் கோபமுற்றான் என்ன பிதற்றுகின்றாய் கண்ணா நேற்று வரை தேரோட்டியாய் களத்தில் வலம் வந்த சல்லியர் இன்று தளபதியானதுவுடன் பிறந்து விடுமா வீரம் கேட்ட பீமனை நோக்கிய கிருஷ்ணர் கர்ணனுக்கு தேரோட்டியாவதற்கு முன்னர் சல்லியர் பங்கு கொண்ட போரில் அவரை எதிர்த்து யாராவது உயிர் தப்பியிருக்கின்றார்களா பீமா என்று கேட்டார் தர்மன் யோசித்தான் ஆம் யாரும் உயிரோடு இல்லை எதிர்த்தவர்கள் அத்தனை முக்கிய நபர்கள் இல்லை என்பதனால் இதை கவனத்தில் கொள்ளவில்லை என்பதும் அப்போதுதான் புரிந்தது தருமனுக்கு உடனே தர்மர் கிருஷ்ணா பீமன்தான் தான் செய்த தப சபதத்தை முடிக்க வேண்டும் என்ற வெறியில் அறியாமல் பேசுகிறான் அவனை மன்னித்தருளி என்னவென்று தெளிவாய் நீ எடுத்துரைக்க கூடாதா என வணங்கியபடியே கேட்டான் தர்மன் கிருஷ்ண பரமாத்மா சொன்ன பதில் தான் என்ன நாளை பார்ப்போமா